வணக்கம் நச்சின ஒருமுத்து என்றுன்மீக வலிமை என்ற கட்டையிலிருந்து சில பகுதிகள் வெற்றி தோல்வியின் காரணங்கள் பற்றிய என் ஆராய்ச்சிக் காலத்தில் நான் நடத்திய பல வகுப்புகளில் எல்லா தரப்பட்ட ஆண்களும் பெண்களும் சேர்ந்தார்கள் நான் அறிந்தவர்களிலேயே மிக அற்புதமான மனித குணம் கொண்டவர்களில் ஒருவர் வாஷிங்டன் டிசியில் என் வகுப்பை பெண்மணி அவள் தன் கணவனை முதல் உலக போரில் இழந்துவிட்டாள் அதன் பிறகு விரைவில் அவள் நோயுற்று ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செய்து கொண்டாள் முதல் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடக்காததால் தொடர்ந்து இரண்டு அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டியிருந்தது அவளது நோய்க்கான செலவால் அவள் தன் சிறிய வீட்டை விற்க வேண்டியிருந்தது எனவே கடைசி அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு அவருக்கு வாழ ஒரு இடம் அவருடைய இரண்டு மகன்களுக்கும் திருமணமாகிவிட்டிருந்தது ஆனால் இரண்டு பேரின் மனைவிமார்களும் தற்காலிகமாக கூட தங்கள் வீடுகளில் தங்கப்படவில்லை அவளுக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இருந்தார்கள் இருவருமே அவள் நோயிலிருந்து மீண்டு குணமாகும் போது அவளை கவனித்துக் கொள்ளவில்லை இறுதியாக பாதிரியார் ஒருவரின் உதவியால் ஒரு அண்டை வீட்டுக்காரர் ஒரு தற்காலிக வீட்டை தந்தார் இங்குதான் நான் இந்த அற்புதமான பெண்மணியை முதன்முறையாக சந்தித்தேன் அவள் தன் காலில் தானே நிற்க நான் உதவக்கூடும் என்ற நம்பிக்கையில் நான் அழைக்கப்பட்டிருந்தேன் இது ஒரு தர்ம காரியம் என்பதால் என் சேவைக்கு எந்த கட்டணத்தையும் வசூலிக்கும் எண்ணம் எனக்கு இல்லை ஆனால் நான் அந்த பெண்ணிடம் எந்த கட்டணமும் இன்றி அவள் என் மாணவியாக மாற நான் விரும்புகிறேன் என்று சொன்னதும் என் வாழ்வின் மிகப்பெரிய ஆச்சரியத்தை நான் சந்தித்தேன் என் சலுகைக்கு அவள் அளித்த பதிலை இங்கு சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நீங்கள் என்னிடம் அதிக அன்பு காட்டுகிறீர்கள் ஐயா என்று அவள் பேச ஆரம்பித்தாள் ஆனால் ஒன்றுமே தராமலும் ஏதாவது கிடைக்கும் என்பதை நான் எப்போதும் நம்ப மாட்டேன் நீங்கள் ஒரு தொழில் வல்லுநர் அடுத்தவர்கள் எப்படி சரியாக வாழ்வது என்று கற்றுத்தந்து நீங்கள் சம்பாதிக்கின்றீர்கள் எனவே உங்கள் வகுப்பிற்கும் இடத்திற்கும் கட்டணத்தை பிறகு தருவேன் என்பதன் அடிப்படையில் மட்டுமே உங்களிடம் ஆலோசனை பெற வருவேன் என்றார் மேலும் இன்னல்களுக்காக நான் வருந்தவில்லை ஏனெனில் அது எனக்கு மன வலிமையை தந்திருக்கிறது அதன் மூலம் எதிர்காலத்தில் நான் விடுதலை பெற முடியும் நான் சந்தித்த போராட்டங்களின் போது அதற்கு ஈடான பலன் தரும் விதையை நான் கண்டேன் என் மனத்தின் சக்தியை அறிந்ததும் அதன் உதவியால் கவலையையும் துன்பத்தையும் வெற்றி கொள்ளும் ஆற்றலையும் பெற்றதுதான் அது ஆனால் அந்த பிரச்சினைகளினால் நான் பெற்ற மிக அற்புதமான நன்மை உடல்வழி அல்லது மனவழி தரும் துன்பங்கள் கடவுளிடம் முறையிடக்கூடிய நல்ல நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்கின்றன என்ற உண்மையை கண்டறிந்ததுதான் இப்பெண்மணி என் வகுப்பில் சேர்ந்து வெற்றியின் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி பெற்று பின்னர் அமெரிக்க ஜனாதிபதியால் அரசாங்கத்தில் ஒரு பெண் அதுவரை பெற்றிடாத உயர்ந்த பதவியை அடைந்தாள் பின்னர் அரசாங்கத்தின் பெண் ஊழியர்களை ஒன்று சேர்த்து வகுப்பு நடத்தினால் அதில் அவர்கள் தங்கள் மனங்களை கண்டறியும் வழியை வெற்றியின் விஞ்ஞான தத்துவத்தில் அவள் பயின்ற பாடங்களின் அடிப்படையில் சுய உறுதிக்கான அடிப்படையில் கற்றுத்தந்தாள் ஆம் மூன்று பெரிய அறுவை சிகிச்சைகள் கணவனை இழந்தது பண வருமானத்தை விழந்தது தேவையான சமயத்தில் உறவினர் உதவிக்கு வர மறுத்தது போன்றவற்றால் பிரச்சினை போராட்டங்களை மன உடல் அனுபவித்தது இந்த தைரியமான பெண்மணியை சகல சக்திகளின் ஊற்றை அடையும் வழியை கண்டறிய வைத்தன கெட்ட சூழல்களை நல்ல பலன்களாக மாற்றும் வழியை ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள பிரத்யேக உரிமையை அவள் கண்டறிந்தாள் உடல்வழி மனவழி ஏமாற்றங்கள் எரிச்சல்கள் கவலைகள் போன்ற பிரச்சனைகள் ஒருவன் சிறந்தவனாகிறானா அல்லது நிரந்தர தோல்வியில் அழிந்து விடுகிறானா என்பதை தீர்மானிக்கும் வழியாகின்றனர் ஒருவர் இந்த இரண்டு சூழலில் எதை அடைகிறார் என்பதை தீர்மானிக்கும் காரணி அவற்றை பற்றிய ஒருவரது மனோபாவத்தையே முழுமையாக சார்ந்திருக்கிறது ஒருவருக்கு அவை தடை கற்களாகின்றன வேறொருவருக்கு படிக்கட்டுகளாகி உதவுகின்றன இந்த விதவையின் கதை அவளது மனம் கவர்ந்த பிரார்த்தனையை குறிப்பிடாமல் நிறைவு இதோ அவளது பிரார்த்தனை ஓ கடவுளே லௌகீக பொருட்களை மிதமிஞ்சு பெற நான் கேட்கவில்லை கவலை வழியிலிருந்து விலகிவிட நான் கேட்கவில்லை ஆனால் அதனால் அவற்றை எப்படி ஞானமாக மாற்றுவது என்று விளக்கும்படி கேட்கிறேன் அதன் மூலம் பூமியில் என் வாழ்வின் ஒட்டுமொத்த திட்டம் நோக்கத்திற்கு ஏற்ப எப்படி என்னை நான் மாற்றிக் கொள்வது என்று விளக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் எல்லா மனிதர்களுக்கும் சமமாக கிடைக்காத நன்மை எதையும் நான் கேட்கவில்லை நான் அடுத்தவர்களால் காயப்படுத்தப்பட்டால் அவர்களை மன்னிக்கும் வலிமையை மட்டும்தான் நான் கேட்கிறேன் அதற்காக கவலைப்படும் உரிமையை அவர்களுக்கு கொடு என்றுதான் கேட்கிறேன் இறுதியாக புரிந்து கொள்வதன் மூலம் என் வாழ்வின் எல்லா சூழல்களிலும் அவற்றிற்கேற்ப என்னை நல்லவிதமாக மாற்றிக்கொள்ள வழி நடத்தும்படி கேட்கிறேன் தீர்வே இல்லை என்று நம்புபவர்கள் அந்த பிரச்சனைகளை தீர்க்க சிறந்த வழி அதேபோல் அல்லது அதைவிட அதிக பிரச்சனைகள் இருக்கும் ஒருவரை கண்டறிந்து அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண இம்முறையால் எதிர்மறையான மனம் தன் நிலையிலிருந்து மாறி அடுத்தவர்களின் நலனுக்காக செயல்படும் நேர்மறையான மனமாகி விடுகிறது அந்த நபரின் பிரச்சனை தீர்ந்ததுமே தன்னுடைய பிரச்சனைக்கும் தீர்வை கண்டறிவதற்கான வாய்ப்பும் அதிகமாகிவிடுகிறது நன்றி வணக்கம்